பித்திய ஹயிரி சிதியன் சர்வசையே சாஸ்ய கர்மாணி தஸ்மி பராவரே இந்த ஸ்லோகம் பகவானை சேவித்தோமானால் நம்முடைய சந்தேகங்கள் துயக்கு மயக்குகள் பயம் ஆகிய அனைத்தும் தொலைந்து போகும் அந்த பராவரனை சேவிக்க வேணும் என்று கூறுகிறது பராவரன் என்ன பெருமானுக்கு ஒரு திருநாமம் பர என்றால் மேன்மை அவர என்றால் எளிமை மேன்மைக்கும் எல்லையாய் எளிமைக்கும் எல்லையாய் பெருமான் உள்ளான் அதனால்தான் பராவரன் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன ஒருத்தனிடத்திலேயே மேன்மையும் எளிமையும் சேர்ந்திருக்க முடியுமா பகவானிடத்தில் உண்டு அவனிடத்தில் எளிமை இருந்தால்தான் நம்போல்வாரால் சென்று பயப்படாமல் திருவடிகளை பற்ற முடியும் பற்றின பிற்பாடு நாம் வேண்டியதை செய்து கொடுப்பதற்கு அவனிடத்தில் மேன்மை இருக்க வேண்டும் ஆகவே பகவானிடத்தில் பரத்துவம் சௌலபியம் ஆகிய இரண்டும் சேர்ந்து காணப்படுகின்றன இவ்விரண்டையும் சேர்ந்து ஓர் திவ்வதேசத்தில் பெருமானிடத்தில் சேவிக்கப் போகிறோம் பகவான் நாராயணன் நாராயணன்கிற திருநாமம் அவன் எவ்வளவு மேம்பட்டவன்கிறதை நமக்கு உரைக்கும் சேதனம் அச்சேதனம் இவை அனைத்துக்கும் பெருமான் இருப்பிடமாக தாங்கிக் கொண்டிருக்கிறார் இதுதான் நாராயண நாமத்துக்கு பொருள் அவனுக்கு எத்தனைக்கெத்தனை நாராயணனாக ரிஷிகளெல்லாம் துதித்தார்களோ அத்தனைக்கத்தனை ஆழ்வார்கள் அவனை எளிய கண்ணனாக தாம்பாலே கட்டுப்பட்ட தாமோதரனாகவும் பாடியுள்ளார்கள் அவனே நாராயணன் அவனே தாமோதரன் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்குமே எந்த திவ்வதேசம் என்று தாமோத நாராயண பெருமாள் நாகப்பட்டினத்துக்கு அருகே திருக்கண்ணங்குடி திருத்தலம் அற்புதமான ஏகாந்தமான திருத்தலம் கண்ணனுடைய குடி கண்ணன்குடி இதுவும் கிருஷ்ணாரண்யக் கஷேத்திரத்தில் ஒன்று ஐந்து கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்குள் திருக்கண்ணங்குடியும் ஒன்று நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் ஆழியூலிலிருந்து உள்ளே திரும்பினோமானால் சற்று தொலைவில் திருக்கண்ணங்குடி வரும் சிரு கிராமம் அழகிய ஊர் அற்புதமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் பெருமான் கண்ணனாகவே காட்சி கொடுக்கிறான் திருமங்கையாழ்வாராலே பத்து பாடல்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் வங்கமாமுன்னீர் வரிநிற பெரிய வாழறவின் அணைமேவி சங்கமாரங்கை தடமலருந்தி சாமமானியன் தலைவன் அங்கமாரைந்து வேள்வி நாள் வேதம் அருங்கலை பயின்று எரி மூன்றும் செங்கையால் வளர்க்கும் தொழக்கமிழ் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்னானே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் ஆழ்வாரே சூட்டியபடிக்கு இவ்வெம்பெருமானின் திருநாமம் சாம மாமேனி பெருமான் நீலமேகியாமளன் நீருண்ட மேகத்தைப் போலே கருத்திருப்பவன் அவ்வெம்பெருமானையே இந்த திருத்தலத்தில் திருவங்கையாழ்வார் தாமோதர நாராயணனாக உற்சவராகச் சேவித்து கொண்டார் இனி இந்த ஸ்தலத்தின் புராணத்தை பார்ப்போம் வசிஷ்டாச்சாரியர் தன்னுடைய தவ வலிமையாலே வெண்ணையாலே கண்ணனுடைய திருவுருவத்தைச் செய்து எப்போதும் பூஜித்து வழிபட்டு வருவார் வெண்ணெய் உருகாது நன்கு கெட்டியாக இருந்து பூஜை முடியும் வரை இருக்கும் இவருடைய தவத்துக்கு மெச்சிய கண்ணன் இவர் ஒரு நாள் வெண்ணையைக் கொண்டு கிருஷ்ண விக்கிரகம் பண்ணி போது தானே அவர் முன் தோன்றினான் அவர் சேவிப்பதற்குள் இவன் இன்னான்னு தெரிந்து அவர் ஆராதனைக்கு வைத்திருந்த வெண்ணை எடுத்து விழுங்கி காற்றை விட வேகமாக ஓடினான் ஓடிய கண்ணனை குறித்து வசிஷ்டர் துரத்தி கொண்டே நில் நில் என்று விரட்டி வந்தார் அப்போது பெருமான் ஓட்டமாக வந்து திருக்கொன்னங்குடிக்கு பக்கத்தில் சேர்ந்தான் இங்கிருந்த காட்டில் ரிஷிகளெல்லாம் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் அப்போது கண்ணன் ஓடி வந்தவன் ரிஷிகளை பார்த்து நம்மை வசிஷ்டர் துரத்தி கொண்டு வருகிறார் நீங்கள் என்ன இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்க அதைவிடை வேகமாக ரிஷிகள் தங்கள் பாசம் எனும் கயிற்றால் கண்ணனை கட்டி வைத்தார்கள் அங்கு கட்டுண்ட நின்ன எம்பெருமான் உங்களுக்கெல்லாம் என்ன வரம் வேணும் வசிஷ்டர் வருவதற்குள் கேளுங்கள் என்றான் நீ இப்படியே ஓர் மேன்மையோடே மற்றொரு புறத்தில் எளிமையோடே நாராயணனாய் தாமோதரனாய் இங்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் அன்று தொடக்கமாக பெருமான் தாமோதர நாராயண பெருமானாக எழுந்துருளி உள்ளார் தாயார் லோகநாயக்கி தாயார் ஸ்ரீதேவி பூதேவின் ஆச்சியாரோடே அழகிய திருக்கோலத்தில் உற்சவர் எழுந்துருளியிருக்கிறார் அரவிந்தநாயக்கி தாயார் ஸ்ரவண புஷ்கரணி இதன் பேரக் கேட்டாலே வைபவம் மகிழ மரம் வகுளமரம் ஸ்தலவிருஷ்ஷம் இந்த திருத்தலை பற்றி திருவங்கையாழ்வாரோடே தொடர்புள்ள ஒரு வேடிக்கையான வியப்பான கதை உண்டு திருவங்கையாழ்வார் நாகப்பட்டினத்துக்கு போய் விகாரத்திலிருந்து ஓர் ஸ்வரண சிலையை திருடி கொண்டு வந்தார் அதை எடுத்து போய் ஸ்ரீரங்கத்தில் மதில் கைங்கம் செய்ய என்னும் செய்தி நாம் அறிவோம் அந்த தங்க அவர் அனைவருக்கும் தெரியாமல் மறைந்து வந்தபோது பொழுது சாய தொடங்கிற்று திருக்கண்ணங்குடியில் வயலை அடைந்தார் கீழே குழிபறித்து விக்கிரகத்தை மறைத்து வைத்துவிட்டு ஒரு புளியமரத்தடியிலே படுக்கப் போனார் புளியமரத்தை பார்த்து நான் தூங்கிவிட்டாலும் நீ தூங்கிவிடக்கூடாது என்னை ஜாக்கிரதைப்படுத்து என்று கூறி தூங்கிவிட்டார் மறுநாள் காலையில் வயலுக்குச் சொந்தக்காரன் உழுவதற்கு வந்தபோது அந்த புளியமரம் பொலபொலவென்னு தன்னிடத்திலிருந்த இலைகளை உதிர்த்து ஆழ்வாரை எழுப்பிவிட்டதாம் அப்போது ஆழ்வார் அந்த புளிய மரத்தை பார்த்து உறங்கா புளியே நீ வாழ்க என்று கூற இன்று அந்த மரம் உறங்காத மரமாகவே உள்ளதாம் உரங்கா புலியை வாழ்த்திவிட்டு ஆழ்வார் புறப்பட்டார் அப்போதுதானே காலையில் உழவன் வந்து உழத் தொடங்கினான் திருவங்கி தடுத்தார் இது என் நீ எப்படி உழலாம் ஆச்சரியம் இது என் என்ன உமதென்கிறீர் பட்டா இருக்கிறதா என்று கேட்டான் பட்டா ஸ்ரீரங்கத்தில் உள்ளது என்று ஒரு நாள் கொடு அதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஊர் பஞ்சாயத்துக்காரர்களும் அதை ஆமோதித்தார்கள் கடைசி சென்ற திருமங்கியாழ்வார் திரும்பவே இல்லை ஆகவே அந்த வழக்கு முடிவு பெறாமல் தோலா வழக்காக தோற்காத தீர்ப்புக்கு வராத வழக்காக இருந்தது அத்திருக்கண்ணங்குடியில் உரங்கா புலி உண்டு தோலா வழக்கு உண்டு அடுத்து ஊரா கிணறு உண்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் புறப்பட்ட திருமங்கையாழ்வார் தண்ணீர் தாகம் எடுக்க குடத்தில் தண்ணீர் எடுத்து போன வேண்டினார் பெண்ணோ பயந்தாள் நாம் எதையாவது கொடுக்க போக இந்த நிலமும் குடமும் தன்னது தான் என்னவர் பேசினாலும் பேசுவார் தையாக இருப்போம் உமக்கு தண்ணீர் கிடையாது என்று கூறினார் இது கண்டு கோபப்பட்ட திருமங்கி ஆழ்வார் இந்த ஊரின் கிணறுகளில் தண்ணீர் ஊராமல் போக கடவுது என்று ஷபித்தார் ஆகவே இவ்வூரில் ஊராக்கிணறு தான் உண்டு கடைசியாக ஆழ்வார் ஊராக்கிணரை சபித்துவிட்டு பசி மயக்கத்தோடு அங்கிருந்து ஓர் மகிழமரத்தடியில் அமர்ந்தார் ஆழ்வாருடைய துயர் தீர்க்க பசி தீர்க்க பெருமானே தாமோதர நாராயணனே தீர்த்தம் பிரசாதம் அனைத்தோடும் வந்து இவரை தட்டி எழுப்பி அனைத்தையும் கொடுக்க கடைசியில் இவனே பெருமான் என்று தெரிந்து கொண்டார் அப்போது உணவை உண்டு ஏறிட்டு பார்த்தார் ஆனால் அங்கிருந்த பெருமான் மறைந்து விட்டான் அங்கிருக்க கூடிய காயாமரம் மகிழ்மரத்தின் கீழ் இவர் அமர்ந்திருந்தார் இன்னும் அந்த மரம் காயாத மகிழ மரமாகவே ஆழ்வாருடைய அருளால் இருந்து வந்ததான் இந்த மரமோ கிணரோ! புளிய மரமோ அல்லது வழக்கோ இன்றளவும் கூட அப்படியேதான் இருக்கின்றன ஆக உரங்கா புலி தோலா வழக்கு ஊரா கிணறு காயா மகிழ் என் திருக்கண்ணங்குடிக்கு இந்த விதத்திலேயும் ஒரு சிறப்பு உண்டு தாமோதர நாராயண பெருமான் அவனேதான் சாமமாமேனி பெருமான் திருமங்கையாழ்வாறு கருள் புரிந்தவர் ஏகாந்தமான திருத்தலத்தில் எழுந்தொழியுள்ளார் கலையுலா அல்குல் காரிகை திறத்து கடற்பெரும் படையொடும் சென்று சிலையினால் இலங்கை தீயழச் செற்ற கண்ணங்குடியுல் கண்ணங்குடியுள் நின்னானை மலைகுலா மாட மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வாயொலிகள் உளவு சொல்மாலை ஒன்பதோடுன்னும் வல்லவர் கிள்ளை நல்குறவே இந்த பத்து பாசரங்களை சொல்லுவோம் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள் சாமமாமையனிப் பெருமானை அரவிந்த நாயக்கி தாயாருடைய அனுகிரகத்தோடு சேவிப்போம் சோழ தேசத்துக்குத்தான் எத்தனை பெருமை எத்தத்தன திருத்தலங்களைத் தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளது அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி மகிழ்வோம்